நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் கணவாயினும் சிவபெருமானே அல்லவா வந்து என்னிடம் சொல்லி இருக்கின்றார் கட்டிய கோவில் நிச்சயமாக என் கோவிலை விட மிக விசேஷமாகவே இருக்கும் என்று வினவினார் இங்கே பூசலார் நாயனார் என்று ஒருவர் இருக்கிறாராமே அவர் கட்டிய கோவிலுக்கு இன்று கும்பாபிஷமாக எந்த இடத்தில் அவர் கோயில் இருக்கிறது என்று அவ்வூரில் உள்ள மறையர்களை அழைத்து கேள்வி எழுப்பினார் ஐயன் மீர் மன்னரே இங்கு பூசலார் என்பவர் இதோ அந்த இடத்திலே இருக்கிறார் என்று அவரது இல்லத்தை தியானத்தில் மட்டுமே இருக்கிறார் என்று அவர் மன்னர்களுக்கு விடைகிறது இந்த கேட்டுக்கள் மிகவும் அதிசயித்த மன்னர் பெருமானே தாங்கள் புதுக்கிய ஆலயம் எங்கு என்று திரு ஊரின் பெருமானுடைய பூசலார் நாயனாரினுடைய வீட்டிற்கு அருகே வந்து நாயனாரையே கேட்டார் அடியேன் கச்சி எம்பதியை ஆளும் காடவர் கோன் கட்சி எம்பதியில் பெருமானுக்கு எழுப்பினேன் இன்று கும்பாபிஷேகமும் குறிப்பிட்டிருந்தேன் அனைவருக்கும் தண்டோரா போட்டு ஏராளமான அன்னதானத்தை செய்து மிக விமர்சையாக கும்பாபிஷேகத்தை நடத்த நான் மையல் கொண்டேன் ஆனால் முதல் நாளே சிவபெருமான் என்னுடைய கனவில் தோன்றி இந்த திருநின்ற பூசலார் கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை முடித்துவிட்டு உன் கும்பாபிஷேகம் செய்யலாம் நீயும் அங்கு செல்ல வேண்டும் என்று கூறி என்னை அமைத்திருக்கிறார் ஆகவே பெரும் பாக்கியமாக கருதி உங்கள் திருவடிகளை வணங்கவும் அந்த கோவிலை காணவும் ஆவலுடன் இங்கு வந்து என்று சொன்னார் பூசலார் நாயனார் அது கேட்டு உள்ள பயந்து போனார் ஆ என்னே ஐயனின் கருணை அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு உனக்கு அறிவித்தார்களா அரசே அடியே நரணாருக்கு ஆலயம் புதுக்க அளவலாவே ஆனால் என்னுடைய கேள்வி தன்மையின் காரணமாக அலைந்து திரிந்து தேடியும் அதற்குரிய ஒரு சாதாரண பொருளை கூட அடியேனால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை ஆகவே நான் கோவில் கட்ட என்னால் இயலாது என்று முடிவெடுத்து என் மனதிற்குள்ளேயே சிவபெருமானுக்குரிய கோவிலை கட்டி மிக அருமையான ஒரு கும்பாபிஷேகத்தை மனதுக்குள்ளேயே நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் ஆனால் உங்களை போன்ற மன்னர் போல எனக்கு நேரடியாக ஒரு கோவிலை எழுப்ப அருகதை இல்லை என்று சொல்லி மிகவும் பயந்து போனார் அதற்குரிய அந்த அகத்தில் ஒரு ஆலயத்தை நீ கும்பா அன்பர்தாம் கேட்டி என்னையோ பொருளாக கொண்டே எம்பிரானருள் செய்தாரே முன்ன வருநிதி இலாமை மனதினால் முயன்ற கோவில் என்னதாம் என்று அரசன் பெருமான் அளவற்று அதிசயம் பெருமானே உன்னுடைய இதய கோவிலை பெருமையும் பாராட்டி பேசும் பொழுது யாமெல்லாம் எந்த அவருக்கு பொறுப்பாகும் என்று அந்த பூசலார் நாயனார் அவர்களினுடைய திருப்பாதன்களை தோழ்ந்தார் பன்முறை பாத பங்கயம் செய்து பணிந்து தானையுடன் மீண்டும் அவர் பூசலார் நாயனாருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதாக கூறி எப்பொழுது வேண்டுமானாலும் என் அரண்மனைக்கு வரலாம் சிவபெருமானுக்குரிய தொண்டு செய்வதாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் என்னுடன் கேட்கலாம் என்று கூறி மீண்டும் பாதங்களுக்கு ஒருமுறை நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் கிளம்பினார் காடஒர்கோன் காஞ்சிபுரம் சென்றதும் பூசலார் நாயனார் குறித்த நேரத்தில் இதயத்திலே அந்த ஆலயத்தினை கட்டிய ஈசனை எழுந்தருளச் செய்து அபிஷேகம் ஆராதனை திருவீதி உலா முதலிய எல்லாவற்றையும் ஆறு கால பூஜைகளோடு குறைவில்லாமல் செய்து வந்தார் அன்று முதல் நாள்தோறும் வலுவாமல் இறைவனை மனக்கோவிலில் வழிபட்டு முடிவில் அம்பலவாணருடைய அடிமலர் சேர்ந்து ஆறாத இன்பம் எய்தினார்கள் ஆக இந்த அற்புதமான ஒரு புராணத்தை மனதிலே நாம் திண்ணமாக எண்ணும் பொருட்டு நிச்சயமாக அந்த எண்ணம் ஈடேறும் ஆனால் அந்த எண்ணம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் பக்தி சொருத்தியோடும் இருந்தால் எல்லாமுள்ள ஈசன் நிச்சயமாக அவருக்கு அருள் புரிந்து அற்புதங்களை செய்வார் என்பதையிலே இந்த கதையின் மூலம் நாம் அறியலாம் அந்த எண்ணம் திண்ணமானால் எல்லாம் எளிதாகும் என்ற இந்த அற்புத மந்திரத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லி ஈசனுடைய எழுத்தே முடிவானது என்று நீங்கள் எல்லோரும் உணர்ந்து பெருமானுடைய அடிகளை தொழுது உங்களுடைய குடும்பம் அருள் பெற செல்வம் பெற நலம் பெற வளம் பெற வாழ்வாங்கு வாழ இந்த இடத்திலே நேர்களையும் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நாயன்மார் வரலாற்றில் சந்திப்போம்